ீ கிருஷ்ணர் லோகசங்கிர பூர்த்தி பண்றார் இந்த ஸ்லோகத்தில் பிரகிருத்தேகே குணசம்மூடாக குணகர்மசு சஜ்ஜந்தே பிரகிருத்தியினுடைய குணங்களில் மூழ்கி போன அஜானிகள் அந்த குணகர்மங்களில் ஒட்டிக்கிறார்கள்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் அபிமானம் வருது நான் அமைதியானவன் ஆக்குன்னு சொல்கிறான் ஒருத்தன் நான் படபடப்போட இருக்கேன் நான் அந்த புண்ணிய கர்மாவை செஞ்சேன் இந்த பாப்ப கர்மாவை பண்ணி விட்டேன் செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிட்டேன் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அபிமானம் வரது பக்குவம் வர வர பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட்டும் அபிமானமும் மாறுறது சாதாரண தமோ குண நிலையில் இருக்கிற ஜனங்கள் இருக்க ரஜோகுணத்தில் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பொதுவாக அபிமானம் இருக்குது பகவான் அதை சொல்கிறார் அஜானி என்ன பண்ணுறான் பிரகிருத்தேகே குணசம் மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு அந்த குணங்கள்லையும் கர்மத்திலையும் தன்னை அபிமானிச்சிக்கிறான் ஒட்டிக்கிறான்னு அர்த்தம் நான் பாபத்தை பண்ணி நேங்குறோம் புண்ணியத்தை நான் ரெண்டும் கலந்து பண்ணிட்டேங்குறோம் என்னெல்லாமும் இருக்குது இல்லையா வாழ்க்கையில் மேலே வர வர நம்மளை நாம் அனலைஸ் பண்ணினால் சில தெரியும் ஆனால் சில பேருக்கு அதுவே தெரியாது தாங்கள் என்ன பண்ணின்னு இருக்கோங்கிறதே தெரியாது தாமச கர்மா பண்ணுறேன்னா ராஜச கர்மா பண்ணுறேன்னா தெரியும் அவ சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு மனோதத்துவ டாக்டர் வந்து மனநோயாளிட்ட இருந்து பேச்சிலேருந்தே அவரோட மனசு அவருடைய சுவாவத்தை புரிஞ்சுக்கிறாரோ அதை வச்சு அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணுறார் அது மாதிரி நாமளும் நம்மளுடைய சுபாவத்தை ஜட்ஜ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுபாவத்தையும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளை சரி பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன படிச்சுக்கிறோம்னா நம்ம உடம்பு மனசு காரியங்களில் நம்ம எவ்வளோ தூரம் ஒட்டினுருக்கோம் அதில் சாத்விகமாக இருக்கோமா ராஜசமாக இருக்கோமா தாமசமாக இருக்கோமா அதெல்லாம் நாமளே அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி அஜ்ஞானிகள் இதில் ஒட்டி கொள்ளுகிறார்கள் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாமே பிரகிருத்தியினுடைய குணம் அதனால் அது காரியத்தை பண்ணிகிட்டே இருக்குது அதோடு தன்னை அபிமானிச்சுக்கிறான் அஜ்ஞானின்னு சொல்கிற தான் அக்ருத்ஷனவிதோ மன்தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைவே இல்லை அக்ரிசனவித்துன்னா கிருத்ஷனம்னால் முழுமை பூர்ணம்னு அர்த்தம் வித்துன்னா அறிந்தவன் அர்த்தம் இந்த இடத்துல தன்னை முழுமை இல்லாதவனாகவே நினைக்கிறான் எவ்வளோ வாழ்க்கையில் உழசந்தாலும் பணம் எவ்வளோ வந்தாலும் போதிலேங்கிறான் எவ்வளவு பதவி கிடைச்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது எவ்வளோ ஆழ் பலம் கிடச்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது எவ்வளோ சௌரியங்கள் வந்தாலும் மனசில் ஒரு குறை இருந்துட்டே இருக்குது இதுதான் அக்ரித்ஷன வித்துன்னு பேர் எப்போ பார்த்தாலும் குறைய சொல்லிகிட்டே இருப்பான் அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை சொல்லிக்கின்றே தான் இருப்பான் அப்படி நினைப்பான் அதை சொல்லவும் சொல்லுவான் வாழ்க்கையில் எப்போவும் தங்களை நிறைவாக உணர்கிறவர்கள் ஞானிகள் அதை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் ரெண்டாவது வரையில் அப்படி தங்களை முழுமையில்லாதவர்களாக தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஜனங்களில் மந்த ஜனங்கள் அவங்க அதை நன்றாக சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள் சாஸ்திரத்தையோ குருவையோ சார்ந்திருந்து முறையாக சிந்திக்கிறதுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்கறதில்லை ஆனால் ஞானி என்ன பண்ணணும்னா அவன் கூடவே இருந்து அவனை நல்ல வழிக்கு மாற்றி விடணுங்கிறார் இதில் கிருத்ஷணவீதா தான் அகிருஷ்ணவீதோ மந்தான் அந்த முழுமையானதாக தங்களை உணராத மந்தமான ஜனங்களை பிரகிருதி குணத்தோடு தன்னை சம்பந்தம் வச்சுருக்கிற அந்த ஜனங்களை அதுவே தான் நான்னு நினச்சிட்டு இருக்கான் பிரகிருதியும் குணங்களுமே தான் நான்னு நினச்சிட்டு இருக்கான் எனக்கு வேறானதாக பிரகிருதி குணம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் பிரகிருதிக்கு குணமெல்லாம் எனக்கு வேறாக இருக்குதுன்னு தெரிஞ்சு தன்னை முழுமையாக உணர்ந்தவர்கள் எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் பரிபூர்ணமானவன் பிரகிருத்தியும் குணமும் அதில் குறை இருக்கும் அதோடு நான் என்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு விவேகத்தோடு இருக்கிற ஞானி இருக்கானே கிருஷ்ணவிதா ஞானிகள்ங்கிற ந விசாலையேத் அவர்களை அவங்க கூடவே இருந்து நம்ம பற்றில்லாமல் கர்மம் பண்ணி பண்ணி காட்டணும் நம்ம பற்றில்லாமல் கர்மம் பண்ணுற போது நீ எப்படி இவ்வளவு காரியம் பண்ணுறேன் ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் எப்படி அமைதியாக நீ இருக்க அப்படின்னு நம்மளை கேட்குற போது அதுக்கு காரணம் ஈஸ்வர பக்தி ஞானம்தான் இப்போ காரணம் அப்படியா எனக்கு அதை சொல்லி கூட அப்படின்னு அவன் கேட்கணும் அப்படி அவனை கூடவே இருந்து அவனை திருத்தனமே தவிர போட்டு நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு அறிவில்லாமல் வேலை செய்கிற நீ முட்டாள் உனக்கு பக்குவம் இல்லை அப்படின்லாம் அவனை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவான்